ोन्नमो ब्रमादिभ्यो ब्रह्म विद्या संप्रदकर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्यो नमो गुरभ्योप्लवरि प्रजान घन प्रत्यग्थ्रह्मवाहमस्मी ओ तपोभ क्षीण प नाम नाम आत्म बोधो विधीयते आत्म बोधा विधीयते, विधीयते।, विधीयते। उपदेशिक्य உபதேஷிக்கப்படுகிறது விதீயத்தை என்ன இயற்றப்படுகிறது உபதேசிக்கப்படுகிறது அருளப்படுகிறது எல்லாம் புரி அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் யாருக்குன்னு பார்த்தோம் சென்ற வகுப்பில் இதை படிச்சிருக்கோம் விஷயம் என்ன ஆத்மபோதா சப்ஜெக்ட் மேட்டர் பொருள் ஆத்மபோதா யாருக்காக தபோபிகி க்ஷீண பாப்பானாம் சாந்தானாம் வீதராகிணாம் முமுட்சுணாம் அபேட்சிய அயம் ஆத்ம போதகா விதீயது இந்த ஆத்ம ஜானோபதேசமானது செய்யப்படுகிறது வேதாந்த சாஸ்திரத்துல அதிகாரி விசாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதிகாரி விசாரம்னு சொன்னா அதிகாரின்னா தகுதினு அர்த்தம் ஞானத்தை பெறுவதற்கு தகுதி அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை பெறுவதற்கான தகுதி யாருக்கு எல்லாருக்கும் கிடையாது யாருக்கு தகுதினா வேதபூர்வத்தை பூர்த்தி பண்ணினவனுக்கு வேதபூர்வத்தினுடைய பிரயோஜனம் கிடைச்சவனுக்கு தான் வேதாந்தத்தில் அதிகா வேதபூர்வத்தினுடைய பிரயோஜனம் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவன்தான் வேதாந்த சாஸ்திரத்துக்கு அதிகாரி வேதபூர்வத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் நாலு சொல்கிறோம் நாம் விவேகா விராகா சமாதயா முமுக்ஷுத்வம் அப்படின்னு நாலு சொல்கிறோம் இதுக்கு பேர் சாதன சதுஷ்டயம்னு பேர் அதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் நம்ம எடுத்துக்கணும் இப்போ விவேக சூடாமணிங்கிற புத்தகத்தில் அதெல்லாம் தெளிவாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு தத்துவபோதங்கிற புஸ்தகத்துலேயும் அது முதல்ல எடுத்தவுடனேயே அதுதான் சொல்லப்பட்டிருக்கு சாதாரணமாக தத்துவபோதம் படிச்சுட்டு தான் இந்த புஸ்தகத்துக்கெல்லாம் போவோம் நான் இங்கே வந்து நிறைய பேருக்கு வேதாந்தம் ஏற்கனவே அபியாசம் இருக்கிறதுனால நான் வந்து நேரடியாக ஆத்மபோதம் புஸ்தகத்துக்கு போயிட்டேன் ஆக இந்த சாதன சதுஷ்டயத்தை தான் சொல்கிறது சதுஷ்டயம்னா நாலு சாதனம் சாதனம்னா என்னன்னு கேட்டால் ஞானத்துக்கு சாதனம் மோட்சத்துக்கு சாதனம் சொல்லலை ஞானத்துக்கு சாதனம் நான் பிரம்மமாக இருக்கிறேன் எல்லாம் பிரம்மமாக இருக்கிறது என்கிற ஞானத்தை பெறுவதற்கு சாதனம் நாலு சாதனத்தில் நாலு அம்சங்கள் இருக்கு அதனால அது நாளையும் சாதனை சதுஷ்டயம்னு சொல்லிடுறோம் சாதனம்னா என்ன சாதனங்கிற பதத்தை தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் ரெண்டு பதம் தெரியணும் சாதனங்கிற பதம் புரியணும்னா இன்னும் ரெண்டு இருக்கு சாத்தியம்னு ஒரு பதம் இருக்கு பதம்னா சொல் இன்னொரு பதம் இருக்கு சாதக சாதகா சாதனம் சாத்தியம் சாதகா சாதனேன சாத்தியசித்திம் சாத்னோதி பாருக்கிறான் சொல்றேன் சாதகன் சாதனத்தினால் சாத்தியத்தின் சித்தியை சாதிக்கிறான் சாதனம் சொன்னாலே மற்ற அம்சங்கள்லாம் வந்துடும் சாதகன் சாதகன்னா யாரு சாதனத்தை யார் உபயோகப்படுத்துகிறானோ அவன் சாதகன் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இப்போ வந்து எனக்கு வந்து உங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கிறது எனக்கு சாத்தியம் அதுக்கு எனக்கு சாதனம் என்னுடைய பேச்சு அந்த பேச்சை பேசுகிற நான் சாதகன் புரியுதா பேசுகிறவன் நான் சாதகன் என்னுடைய பேச்சு சாதனம் அந்த பேச்சினால என்ன பிரயோஜனம்னா கேட்குறவங்களுக்கு விஷயம் புரியணும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும் தெரியணும் அப்புறம் புரியணும் தெரியணும் புரியணும் தெரிஞ்சவங்களுக்குலாம் புரிஞ்சுடுன்னு சொல்ல முடியாது தெரியணும் புரியணும் ஆ தெரிய வைக்கிறது புரிய வைக்கிறது என் வேலை இல்லை அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியற மாதிரி தெரிய வைக்கணும் அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணி அதை புரியுற மாதிரி தெரிஞ்சுக்கணும் இது உதாரணத்துக்காக சொன்னேன் அதே மாதிரி உங்களுக்கும் சாதனம் என்ன உங்களுக்கும் உங்களுக்கும் அறிவு வேணும் அறிவு தான் உங்களுக்கு சாத்தியம் அறிவை பெறுகிற விரும்புகிற நீங்கள் சாதகர்கள் உங்களுக்கு எது சாதனம்னா புஸ்தகமும் இருக்கு கையில் எனக்கும் புஸ்தகம் வேணும் அது மாத்திரமில்லை காதுன்னு நல்லா கேட்கணும் உங்கள் மனசும் நல்லா சிந்தனை பண்ணணும் இத்தனையும் சேர்ந்து தான் சாதனம் அப்போ தான் சாத்தியம் கிடைக்கும் இது மாதிரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கிருந்து வகுப்புக்கு நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வாகனத்தில் வந்திருக்கணும் வகுப்புக்கு வர்றது சாத்தியம் வகுப்புக்கு எந்த வாகனத்தில் வர்றோமோ அது சாதனம் வந்த வாகனத்தை பயன்படுத்தி வகுப்புக்கு வருகிறவர்கள் சாதகர்கள் புரிஞ்சுவிடுதோ இல்லையோ அவ்வளோதான் விஷயம் சாதகன் சாதனத்தினால் சாத்தியத்தின் சித்தியை சாதிக்கிறான் இப்போ என்னத்துக்காக இதை சொல்றேன்னு கேட்டால் இப்போ நம்ம படிக்க போகிறது ஆத்மபோதம் இந்த ஆத்மபோதம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கணும் சும்மா வெறுமனை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை இந்த ஆத்மபோதம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கணும் பிரயோஜனத்தை கொடுக்கணும்னு சொன்னா ஆத்மபோதம் ஆத்ம ஜானம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கணும்னா நமக்கு சில தகுதிகள் இருக்கணும் அந்த தகுதிகள் தான் சாதனம்னு சொல்றேன் இந்த தகுதிகள் தான் சாதனம் நமக்கு ஞானம் சாத்தியம் சாதன சதுஷ்டயம் சாதனம் அகம் சாதகா சாதகங்கிறது ஒருத்தந்தான் அவனுக்கு பல சாத்தியங்கள் பல சாதனங்கள் சாதகன்கிறது நான் ஒருத்தம் தானே நானே வந்து பலவிதமான சாதனங்களை பயன்படுத்தி பலவிதமான சாத்தியங்களை அடையலாமே இந்த கான்டெக்ட்ல எனக்கு சாத்தியம் மோக்ஷம் சாத்தியம்ங்கிறத அப்புறம் வச்சுக்கோம் இப்ப ஞானம் சாத்தியம் ஞானத்துக்கு சாதனம் என்னன்னு கேட்டா இந்த சாதன சதுஷ்டயம் என்னது சாதன சதுஷ்டயம்னு கேட்டா உலக சுகம் இந்த உலக சுகம் நான் அனுபவிக்கிற எந்த சுகமுமே நித்தியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு அறிவு நான் எதெல்லாம் அனுபவிக்கிறேனோ தீபாவளி ஸ்வீட்டு சுகம் முடிஞ்சுதா இருக்கா இன்னும் முடிஞ்சு போயிடுது என்ன இந்த சுகமெல்லாம் அனித்தியம் வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற சுகமெல்லாம் நிலையில்லாதது அப்புறம் இன்னொன்று இந்த சுகத்துக்கு பேர் விஷய சுகம்னு பேர் புலநின்பம்னு பேர் இந்த விஷய சுகம் வந்து அனித்தியம் அது மாத்திரம் இல்லை அது துக்கம் கலந்தது பலவிதமான தோஷங்கள்லாம் அதுல இருக்கு நான் அதை வந்து இப்போ அதிகமாக அதை பத்தி சொல்லணும் பேசினா இந்த ஸ்லோகத்தை விட்டு நான் நகர முடியாது அதனால் நான் அதிகமாக அதை பற்றி சொல்ல விரும்பலை இந்த உலக இன்பம் நாம் அனுபவிக்கிற இந்திரிய சுகமெல்லாம் துன்பம் கலந்தது நமக்கு நிறைவை தராது எவ்வளவு வந்தாலும் நமக்கு அதில் திருப்தியே வராது அது மாத்திரமில்லை இதுக்கெல்லாம் நாம் அடிமை ஆகிடும் நல்லாவே அடிமை ஆகிடும் இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு நாம் எல்லாம் அடிமை ஒரு காலத்தில் எலக்ட்ரிசிட்டிக்கு நாம் அடிமை கிடையாது எலக்ட்ரிசிட்டியே கிடையாது இப்போல்லாம் வீட்டில் இருக்கிற அத்தனை மிக்சிக்கு நாம் அடிமை வாஷிங் மிஷினுக்கு நாம் அடிமை ஏர்கண்டிஷனுக்கு நாம் அடிமை ஃபேனுக்கு நாம் அடிமை எல்லாத்துக்கும் நாம் அடிமை ஆயிட்டோம் அது இல்லாமல் நாம் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் முடியாதுன்னு தான் அப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறது இதுக்கெல்லாம் நம்ம நம்மளை அடிமைப்படுத்து எடுத்து இதெல்லாம் இல்லாமல் வாழ்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா உலகத்தில் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க இதுக்கு இன்னும் பழகலை அவங்களுக்கும் இதெல்லாம் கொடுத்து பழகிட்டா அவங்களும் இதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க நம்மளும் அப்படித்தான் அடிக்ட் ஆகிட்டோம் நம்மளால் இப்போ அதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாது ஆக என்னன்னா இது ஒரு குறையும் நம்ம நினச்சின்னு இருக்கோம் இது சௌகரியம்னு நினச்சின்னு இருக்கோம் இதெல்லாம் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம்ங்கிறது அப்போதானே தெரியும் அது எவ்வளவு துக்கத்தை உண்டு பண்ணுறது இந்த எலக்ட்ரிசிட்டி இருந்தால் சுகம் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எனக்கு துக்கத்தை உண்டு பண்ணுற போது எனக்கு துக்கத்தை கொடுக்குற சக்தி எதுக்கு இருக்குது அதுக்கு சக்தி இருக்கும்படி பண்ணினது யார் நான் தான் பழகின்றேன் நான் அதுக்கு பழகிவிட இது மாதிரி உலகத்தில் எத்தனையோ விஷயங்களுக்கு நாம் பழகிட்டோம் ஆகையினால நம்ம இதுக்கு பேர் டிப்பெண்டன்ஸ் அதை சார்ந்துருக்கும் சுகத்துக்காக நாம் சார்ந்துருக்குறோம் இப்படி நீங்கள் இது ஹோம் ஒர்க் பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்கும் நான் உங்களுக்கு சுருக்கமாக புரியறதுக்காக சொன்னேன் ஆகா விஷய சுகம் துக்க மிஸ்ருத்தம் விஷய சுகம் என்ன அதிருப்திகரம் என்ன வந்தாலும் எவ்வளவு வந்தாலும் திருப்தி வரவே வர இவ்வளவுதான் இருக்கு அப்புறம் என்னென்னா சரி அவ்வளோதானே இருக்குது அதனால உனக்கு சந்தோஷம் பூர்ணமாக கிடைக்கலையே வேண்டான்னு விட்டுடேண்ணா இல்லை இல்லை இதை காட்டிலும் பெரிசா வந்தால் வேணாம் இதை விடுறதுக்கு யோசிக்கிறேம்மா ஆகையினால அதை விடவும் முடியாது இதெல்லாம் குறை இப்படி நாம் வந்து எவ்வளோ தூரம் நம்மளே வசமாக சிக்கிக்கிறோம் நமக்கு தெரியலை இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் என்னென்னா இது வந்து ஞானம் இது ஒரு விவேக்கம் உக்காந்து யோசித்து புரிஞ்சுக்கிறோண்ணா ஆமாம் இந்த சுகத்தில் இந்த குறைகளெல்லாம் இருக்கு ஆனால் சாஸ்திரம் ஒன்று சொல்கிறது ஆத்ம சுகம் பிரம்ம சுகம்னு ஒரு சுகத்தை சொல்லுகிறது அந்த சுகம் வந்து நித்திய சுகம் அது மாத்திரமில்லை அந்த சுகம் ஒப்புயர்வற்றது அதுக்கு அதுக்கு சமமாகவோ அதுக்கு மேலேயோ எந்த சுகமும் கிடையாது அப்புறம் அது மாத்திரம் அந்த அதில் மாத்திரம் இல்லை அது நம்மளை என்ன சொல்ல போகிறது அது நம்முடைய எல்லா அபிமானத்திலேருந்தும் நம்மளை நீக்கிறது சொல்ல போனால் இண்டிவிஜுவாலிட்டியே காணாமல் போயிடும் இந்த தனித்தன்மையவே அழிக்கிற சக்தி அதுக்கு இருக்குது ஆகையினால் அந்த சுகம் பிரம்ம சுகம் வந்து துன்பம் கலவாதது நில அதாவது திருப்தியை கொடுக்கக்கூடியது அது மாத்திரமல்ல எதையும் சார்ந்துடாதது அடிமைப்படுத்தாதது நம்மளை வந்து இந்த மாதிரிலாம் எதுக்கும் அடிமையாக மாட்டோம் ஆகா அந்த சுகத்துக்கு பேரு பிரம்ம சுகம் விஷய சுகம் இத பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு விவேகம்னு பேரு ரொம்ப டெக்னிக்கலா சாஸ்திரத்துல நித்திய அனித்ய வஸ்து விவேகம்னு சொல்லுவோம் அனித்ய வி வஸ்து நித்திய சாஸ்திரத்தினால தெரியிற வஸ்து பிரம்ம வஸ்து நம்ம அனுபவிச்சு இருக்கிறது அனித்தியம் ஆக அனித்யம் எது நித்தியம் எதுன்னு பகுத்தறியறதுக்கு பேரு நித்தியா நித்திய விவேகம் பாபம் இருக்கிறவனுக்கு இது புரியவே புரியாது இந்த உலகம் தான் உண்மை இந்த உடம்பு தான் உண்மைன்னு நம்பிண்டே இருப்பான் சாகிற வரைக்கும் உயிர் போற வரைக்கும் உடம்புல இருந்து உயிர் பிரியற வரைக்கும் அந்த புத்தி இருந்துன்னு தான் இருக்கும் அப்புறம் அடுத்த சரீரத்துக்குள்ளே இதே தான் வேலை ஆனால் புண்ணியம் இருந்தால் தான் பாபங்கள்லாம் போனால் தான் இந்த விவேகமே வேலை செய்யும் அதனால்தான் தப்போபிகி கஷீண பாப்பானாம் அப்படின்னு சொன்னார் பாபங்கள்லாம் போச்சுன்னா அதுக்கு அடையாளம் என்னென்னா விவேகம் சரியாக வேலை விவேகம் அப்புறம் விவேகம் இருந்தால் போகாது எனக்கு தெரியும் ஆத்ம சுகம் சுகங்கிறது நித்தியமானதுலாம் தெரியும் இந்த உலக சுகம் அனித்யங்கிறதும் தெரியும் தெரிஞ்சால் போகாது அனித்ய சுகம் வேண்டாங்கணும் நித்திய சுகம்தான் எனக்கு வேணுங்கணும் அனித்ய சுகம் வேண்டாம்னு ஒதுக்கி அதை எவ்வளவு தூரம் குறைக்கிறோமோ அதுக்கு பேர் வைராக்கியம் விவேகத்தினுடைய பிரயோஜனம் என்ன வைராகியம் எனக்கு வேண்டாம்ப்பா அதில் நிறைய தோஷம் இருக்கு இதுக்கு நான் அடிமையாக தயாராக இல்லை நீ எந்த உலகத்தில் என்ன கொடுத்தாலும் சரி அதை நான் சந்தோஷத்துக்காக சார்ந்திருக்க மாட்டேன் இன்பத்தின் பொருட்டு நான் எதையும் சார்ந்திருக்க விரும்பவில்லை இருப்போம் உலகத்தில் இருப்போம் புரிஞ்சுட்டு இருப்போம் ஆனால் மனசு அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அது பேர் வைராக்கியம்னு பேர் இந்த வைராக்கியத்தை பற்றியும் அப்பப்போ நாம் இன்னும் விசாரம் பண்ணினது போகாது நீங்கள் வந்து அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது என்னது ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகி அம்பால்கிட்ட வந்து பிக்ஷ குடுன்னு எதுக்கு கேட்குறோம் நான் சாப்பிடணும் உடம்பில் உயிர் வாழணும் உடம்பில் உயிர் வாழணும்னா உடம்புக்கு உணவு வேணும் உயிருக்கு இல்லை உடம்புக்கு உணவு இருந்தாதான் உடம்புல உயிர் ஒட்டின்னு ஆஹா இந்த உடம்புல நான் வாழ்றது எதற்காகனு கேட்டா வைராகியத்தை இன்னும் நன்றாக திருடமா சம்பாதிக்கிறதுக்காகவும் வேதாந்தம் படிச்சு ஞானத்தை அபியாசம் பண்றதுக்காகவும் சொல்லி ஒரு சந்யாசி சாப்பாட்ட பிக்ஷையாத்தான் நினைக்கிறான் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷான் தேஹிச்ச பார்வை ஆக நான் சாப்பிட்றது எதுக்காகன்னா வேதாந்த விசாரம் பண்ணணும் வைராக்கியத்தை இன்னும் திருடமாக சம்பாதிக்கணும் அதுக்காகத்தான் நான் வாழ விரும்புகிறேனே தவிர இல்லாட்டி நான் வாழ விரும்பலை வாழ விரும்புறதுனுடைய நோக்கமே அவ்வளோதான் வைராக்கியத்தை திருடமாக சம்பாதிக்கணும் அதான் வீத்த ராகிணாம் போட்டிருக்கு பாருங்க தபோபி க்ஷீண பாப்பா நாம்னா சம்பாதிக்கிறது அது லேசில் ஜென்மாந்திரங்களில் நிறைய புண்ணியம் பண்ண பண்ணத்தான் இந்த விவேகமே சித்திக்கும் விவேகம் சித்திச்சாலும் அரகுர விவேகம் மந்த விவேகம் மத்தியம விவேகம் தீவிர விவேகம்னு அதையும் பிரிக்கிறோம் தீவிர விவேகம் வந்தாதான் வைராக்கியம் ஆரம்பிக்கும் ஆஹ வீத ராகிணாம் சாஸ்திரங்களில் சொல்லுவோம் இங்கே இல்லை இதை இன்னும் நீ சொர்க்கலோகத்துக்கு போனால் இன்னும் நல்ல சௌகரியமாக இருக்கலாம் அங்கேயும் பெட்டர் பாடி பெட்டர் சென்ஸ் ப்ரெஷர்னா இவனுக்கு அதுவும் வேண்டான் அங்கேருந்தும் திரும்பி வரத்தான் வேணும் அப்படின்னு வேண்டான் ஆக இதெல்லாம் இதில் இருக்குது இந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே இத்தனை விஷயம் உட்கார்ந்துருக்கு அதனால தான் இந்த ஸ்லோகம் நகரவே மாட்டேங்கிறது வீதராகினா வீதராகினா விவேகம் வைராகியம் வைராகியம் இருந்தால் போறாது இந்த மனசு திரும்ப திரும்ப அலபாயும் ஏதோ ஒரு மணி நேரம் வைராக்கியமாக வகுப்பில் உட்கார்ந்துருப்போம் ஆனால் மனசு என்ன பண்ணும்னா அங்கேயும் இங்கேயும் சுத்தும் மனசு வந்து வகுப்பில் இருந்து விஷயத்தை ஒருமுகப்பட்ட மனதோட கேட்கணுமே மனசு அடங்கியிருக்கணும் புலன்கள் அடங்கி இருந்தாதான் மனசு அடங்கியிருக்கும் இந்திரியங்கள் அடங்கி இருக்கணும் மனசு அடங்கி இருக்கணும் அது மாத்திரம் இல்லை அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும் இது குறிப்பாக சன்னியாசிகளுக்காகவே சொல்கிறது அதை விட்டதை திரும்பவும் நாய் வாந்தி எடுத்து சாப்பிட்ற மாதிரி திரும்பவும் போய் எடுத்துவிடப்படாது அது மாதிரி பழைய உலக வாழ்க்கையில் போய் உழலக்கூடாது இதையே காப்பாத்தின் இருக்கணும் அப்புறம் வந்து நமக்கு வர்ற கஷ்டங்களையெல்லாம் பொறுத்துக்கணும் நமக்கு ஞானம் பெறுறது ஒரே லட்சியம்னு சொன்னால் பல்வேறு வகையான இன்னல்கள் வரலாம் அதெல்லாம் பொறுத்துக்கணும் அப்புறம் சாஸ்திரத்தில் குரு சொல்லி கொடுக்கறது எதையுமே நாம் பொய்யி இதை என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு எதையுமே நீக்கக்கூடாது ஸ்ரத்த வேணும் அது மாத்திரமில்லை ஒரு மு ஒருமுகப்பட்ட மனசு வேணும் சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு ஆறு அம்சங்கள் இருக்குது அதைத்தான் ஒ ஒட்டு மொத்தமாக சொன்னார் சாந்தானாம் ாம் அபோணாப்டு நித்தியா நித்திய வஸ்து விவேகவதாம் வீதராம்னா வைராக்கியசம்பதிஷ்கசம்பத்தி யுக்தானாம் இத்தனை அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு ஆனா இதெல்லாம் வேதபூர்வத்தினால வர்றது வேத பூர்வம் வேதத்தினுடைய முற்பகுதியை அனுஷ்டிக்கிறதுனால ஒருத்தனுக்கு கிடைக்கிற பிரயோஜனம் இது வேத பூர்வத்தோட பிரயோஜனம் கிடைச்சவனுக்குத்தான் வேதாந்தத்தில் அதிகாரம் தகுதினு சொல்லியிருக்கேன் அடுத்தது இன்னொன்று இருக்குது முமுக்ஷூணாம் முமுக்ஷூணாம்னா மோக்ஷத்தை விரும்புகிறவர்களுக்கு இதை பற்றி படிக்கிறபோது தான் நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் வகுப்பில் போன முறை மூக்ஷூணாம்ன மோட்சத்தை விரும்புகிறவர்கள் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது வாழ்க்கையில மனிதனுக்கு நாலு உறுதிப்பொருள்கள் சொல்றாங்க சமஸ்கிருத பாஷையில்து பேர் தர்மஹா அர்த்தஹா காமஹா மோக்ஷா எப்ப சங்கல்பத்துல சொல்றாங்க தர்மார்த்த காம சதுர்வித பல புருஷார்த்த சதுர்வித பல புருஷார்த்த சித்தியார்த்தம் புருஷார்த்தம்னு சொன்னால் வாழ்க்கையோட குறிக்கோள்னு அர்த்தம் அந்த குறிக்கோள் அடையிறதுக்கு முயற்சிக்கு பேரும் புருஷார்த்தம்னு பேரும் ஆக அர்த்தம் சம்பாதிக்கிறது காமத்தை சம்பாதிக்கிறது தர்மத்தை சம்பாதிக்கிறது மோட்சத்தை சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறதுனா அடையிறதுன்னு அர்த்தம் அர்த்த புருஷார்த்தா காம புருஷார்த்தா தர்மபுருஷார்த்தா மோட்ச புருஷார்த்தா தமிழில் இதுக்கு பேர் அறம் பொருள் இன்பம் வீடு அறம்னா தர்ம அப்புறம் வந்து பொருள்ங்கிறது அர்த்தகா காமஹாங்கிறது இன்பம் அப்புறம் மோக்ஷாங்கிறது வீடு தமிழில் வீடு இதை மாத்திரம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டி இருக்குது அப்போ தான் அடுத்ததுக்கு போக முடியணும் இந்த மோட்ச புருஷார்த்தம் இதுக்கு பேர் வாழ்க்கையில் புருஷார்த்த நிச்சயம்னே பேர் புருஷார்த்த நிச்சயம் இந்த அர்த்த புருஷார்த்தம் காம புருஷார்த்தத்தை பலவிதமாக சொல்லலாம் அதாவது வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளெல்லாம் அர்த்த புருஷார்த்தத்தில் அடங்கும் அது இல்லைன்னா நம்மளால் இந்த உடம்பையே நடத்த முடியாது இந்த உடம்புக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இந்த உடம்புக்கு சாப்பாடு வேணும் இந்த உடம்புக்கு துணி வேணும் இதெல்லாம் பேசிக் நீட்ஸ் இந்த உடம்புக்கு துணி வேணும் இதெல்லாம் சாப்பாடு வேணுங்கிறது அடிப்படை தேவைகள் அர்த்தகான்னு பேர் பொருள் காமகாங்கிறத ஆடம்பர தேவைகள் உடம்புக்கு துணி வேணுங்கிறது வாஸ்தவம் பட்டு புடவை வேணும்னா அது காமஹால்தான் போய் சேரும் ரொம்ப இதாக இருக்கணும் ஆபரணங்கள்லாம் போட்டுக்கணும் உடம்புக்கு நகை தேவையோ இதுக்காக உடம்புக்கு ஆபரணம் வந்து அடிப்படை தேவையா கிடையாது ஆபரணங்கள்லாம் வந்து காமத்தில் தான் போகும் இந்த காமகாங்கிறதுக்கு மனைவி குழந்தைகள்னும் அர்த்தம் இருக்குது ஆடம்பர தேவைகள்னு அர்த்தம் இருக்குது ஆடம்பர தேவைகள்னு அர்த்தம் இருக்குது ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்தா மனைவி குழந்தைகளைத்தான் காம புருஷார்த்தத்தில் சொல்லியிருக்கு ஆனால் ஒரு சில பேர் ஆடம்பர தேவைகள் அதில் சேர்க்கிறார்கள் வீடு நல்லா சௌகரியமாக இருக்கணும் கார் வேணும் இதெல்லாம் பேசிக் நீட்ஸில் வராது அடிப்படை தேவைகளில் வராது ஆடம்பர தேவைகளில் தான் வரும் சரி பரவாயில்லை அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை ஆனால் நிறைய பேருடைய முயற்சி எதில் இருக்குது புருஷார்த்தம் எதில் இருக்குதுன்னா மனுஷ சரீரத்தில் புருஷார்த்தமெல்லாம் ஒன்று அர்த்தம் அப்படி ஷேரியில் இருக்கிறவனுக்கு ஒரு குடிசை கடை ஷேரியில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சாதாரண ஓட்டு வீடு கிடைச்சா போரும் சமத்துவபுரத்தில் வீட்டு கிடச்சா கூட போரும்னு இருக்கும் ஆனால் அப்படியே இருந்திட முடியுமா முன்னேற்றம்னு வேறு நம்ம சொல்லுவோம் அதுலேருந்து என்ன ஆகும் பெரிய வேடு வேணும் அப்படி இருக்கிறவங்க தான் அதுலேயாவது சாந்தியோடையா இருக்கான்னு தான் அதிலேருந்தே சாந்தி கூட இதில் கிடைக்கலங்கிறான் அது இடத்த பொறுத்து மாறுறது நம்ம மனசோட பக்குவத்தை பொறுத்து இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் மகா மகா மல்டி மில்லியனர் பெரிய பணக்காரன் அஞ்சாறு மில்லு இருக்குது எல்லாருக்கு அவங்களுக்கு ஒரே பையன் அந்த ஒரே பையன் அந்த பையன் வந்து ஒரு சேரியில் இருக்கிற பொண்ணை விரும்பி சேரியில் போய் வாழ்கிறான் அவன் சந்தோஷமாக இருக்கான் இந்த பணம் ஒரே பையன் அஞ்சாறு மில்லு இருக்குது அவன் சொல்கிறான் என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கேங்கிறான் அங்கே பூச்சி இருக்குது சாக்கடை தண்ணி எல்லா வசதி சௌரியம் இருக்குது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் நான் இங்கே வசதியாக இருக்கேன் சௌரியமாக இருக்கேன் என்னை தொந்தரவு பண்ணாதேங்கிறான் இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா அந்த சந்தோஷங்கிற அவன் மனசை பொறுத்தது அப்படின்னு தெரியுது நான் உண்மை நிகழ்ச்சி நிஜமாகவே நடந்தது அவனை பிடிச்சி வலுக்கட்டாயமாக திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் இதுலேருந்து என்ன தெரிகிறதுண்ணா இப்போ வந்து இதை நீங்கள் நான் யாருக்கும் நம்புவாங்களா என்ன இதை நம்பவே மாட்டாங்க ஆனால் உண்மை நடந்துருக்கு மனசோட தன்மையை பொறுத்து அர்த்த புருஷார்த்தா காம புருஷார்த்தா இதுலதான் நிறைய பேருக்கு டைம் போயிட்டு இருக்கு மூணாவது புருஷார்த்தம் தர்ம புருஷார்த்தா இந்த தர்ம புருஷார்த்தம் புரியணும்னா சில அடிப்படை விஷயம் புரியணும் இந்த தர்ம புருஷார்த்தம் மோட்ச புருஷார்த்தம்ங்கிறது மனிதனுக்கு மட்டுமே உரியது அர்த்த புருஷார்த்தமும் காம புருஷார்த்தமும் மற்ற சரீரத்தில் இருக்கிற ஜீவர்களுக்கும் உண்டு ஒரு நாயும் நாய்க்கும் அடிப்படை தேவைகள் கிடைக்கிறது பறவைகளுக்கும் அடிப்படை தேவைகள் கிடைக்கிறது அதுவும் கல்யாணம் பண்ணிக்கிறது குடும்பம் நடத்துறது எல்லாம் செய்யத்தான் செய்யும் அல்ல அர்த்த புருஷார்த்தமும் காம புருஷார்த்தமும் அதுக்கும் நமக்கும் பொதுதான் காமன் தான் இந்த தர்ம புருஷார்த்தம் அப்படின்னா புண்ணியம் புண்ணியம் சம்பாதிக்கிறது ரொம்ப அபூர்வம் ஏதோ நம்ம தாத்தா பாட்டி பண்ணதுனால எதையோ பண்ணிட்டு இருக்கோமே தவிர உண்மையிலே எத்தனை பேர் புரிஞ்சு தர்ம வராங்கன்னு தெரியல தர்ம புருஷார்த்தம் குறிக்கோளாக கொள்வது அதனால் படிச்சுட்டு இருக்கோம் திருக்குறளில் அறன் வலியுறுத்தல் அப்படின்னு படிக்கிறேன் தர்மபுருஷார்த்தாங்கிறது புண்ணியத்தை விரும்புறது அந்த புண்ணியத்தை விரும்பி பண்ணினாத்தான் இந்த இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற இந்த தகுதியெல்லாம் நமக்கு வரும் தப்போபிகி க்ஷீண பாப்பானாம் சாந்தானாம் வீத்தராகினம் அதுலேயும் கூட இன்னொரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த புண்ணியத்தை அர்த்தகாமத்துக்காக வேண்டி பண்ணக்கூடாது மோட்சத்துக்காக வேண்டி புண்ணியம் பண்ணணும் அர்த்தகாமத்துக்காக புண்ணியம் பண்ணினா அந்த புண்ணியம் பக்குவத்தை கொடுக்காது மோட்சத்தை அடையறத்துக்காக அர்த்த புண்ணியத்தை பண்ணினா அந்த புண்ணியம் பக்குவத்தை கொடுக்கும் இதுக்கெல்லாம் சரியான ஆசிரியர் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் ஒரு மாணவனுக்கு குழந்தையாக இருக்கிற போதே இதெல்லாம் உன் வாழ்க்கையில் லட்சியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தால் ஒழிய இது கிளாரிட்டி வராது அவன் ஐடி படிக்கணும்பா லட்சக்கணக்காக சம்பாதிக்கணும்பா அர்த்த காமத்திலேயே உழலுவானே தவிர தர்மத்து பக்கமோ மோக்ஷம் பக்கமோ அதெல்லாம் அவனுக்கு வந்து எனது கொசுருவா இருக்குமே தவிர அதுல எல்லாம் தாத்பரியம் குறைச்சலா தான் இருக்கும் அனுபவத்தில் பார்த்துட்டு தான் இருக்கும் அஹ தர்ம புருஷார்த்தா சகாம தர்மானுஷ்டானம் நிஷ்காம தர்மானுஷ்டானம்னு ரெண்டா பிரிக்கிறோம் இதுக்கே கொஞ்சம் பக்குவம் வேணும் இதுல ரொம்ப முக்கியமான பக்குவம் என்னன்னு கேட்டா உடம்பு வேற உயிர் வேறேன்னு புரிஞ்சவன் தான் தர்ம முக்கியத்துவம் கொடுப்பான் உயிருக்கு உறுதி தேடிக்கணும்னு நினைக்கிறவன் தான் தர்ம புருஷார்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் ஸ்தூல சரீரம் வேறு சூக்ம சரீரம் வேறு ஜீவன் வேறு அப்படிங்கிற ஒரு அடிப்படை பேசிக் நாலெட்ஜ் இருந்தால் தான் ஒருத்தன் தர்ம புருஷார்த்தத்தையே விரும்புவான் புரிஞ்சு விரும்புவான் இல்லாட்டி ஏதோ பத்தோட பதினொன்னா பன்னெண்டுருப்பானே தவிர ஆனால் அதுக்கும் பிரயோஜனம் உண்டு வீண் போகாது எப்ப பலனை கொடுக்கும் நமக்கு தெரியாது ஆக தர்மபுருஷார்த்தங்கிறது நான் ஒரு ஜீவன் எனக்கு சூட்சம சரீரம் மனசுன்னு ஒன்று இருக்குது மனசை யாராக கண்ணால பார்த்துருக்கீங்களா மனசை பார்த்ததில்லை மனசில் சாந்தி இல்லைங்கிறீங்க மனசுன்னு ஒன்று இருந்தால் தானே மனசை யாராக கண்ணால் பார்க்க முடியுமா மனசை பார்க்க முடியாது உயிரை பார்க்க முடியாது இருக்கா இல்லையான்னு இல்லையனு எப்படி சொல்லுவீங்க அதுதான் உணர்கிறோமே மனசுன்னு ஒன்று இருக்குங்கிறத உணர்கிறோம் உயிர்னு ஒன்று இருக்குங்கிறத மறுக்க முடியாது நம்மளால ஆனால் அதுக்கு பிரயோஜனத்தை தேடணும்ப்பா இந்த பாடி ஓரியண்டட் இந்த உயிர் வேறே சூக்ம சரீரம் வேறேன்னு தெரியாதவன் உடம்பை மனசில் அடிப்படையாக வச்சு உடம்புக்காக தான் தவிர மனசுக்காகவோ உயிருக்காகவோ உழைக்கவே மாட்டான் நிறைய பேர் உடம்புக்காக தான் இருக்கானே தவிர மனசுக்காக எத்தனை பேர் உழைக்கிறாங்க மனசுக்காக உழைக்கணுங்கிறதான் சாஸ்திரம் தர்மசாஸ்திரங்கள்லாம் பக்தி நூல்களெல்லாம் மனசுக்காக உழைக்கணும் மனசுக்காக உழைக்காம மனசுக்கு எப்படி நிம்மதி வரும் உடம்புக்காக உழைச்சா உடம்புக்கு பணம் கிடைக்கும் உடம்புக்கு சாப்பாடு கிடைக்கும் உடம்புக்கு துணி கிடைக்கும் உடம்புக்கு காரு கிடைக்கும் உடம்புக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் மனசுக்காக உழைக்காமல் மனதுக்கு நிம்மதி எப்படி கிடைக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க உடம்புக்காக உழைச்சிட்டு மனசுக்கு பிரயோஜனம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ஒரு நாளும் நடக்காது உண்மை அதுதானே உடம்புக்காகத்தானே வாழ்க்கையில் எல்லோரும் உழைக்கிறாங்க மனதுக்காக யாரும் உழைக்கிறது அதனால தான் மனசுக்கு சாந்தி இல்லை நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய சூசைடு நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மனசுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் உடம்புக்கு பணம் சம்பாதிக்கிறோம் உடம்புக்கு காமத்தை கொடுக்குறோம் ஆனால் மனசுக்கு ஒன்றுமே சரியாக கொடுக்கறதே கிடையாது மனசுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதே கிடையாது மனதுக்கு என்ன கொடுக்கணுமோ இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன் அதுலேயே உடம்புக்கு சாப்பாடு கொடுக்குறோம் உடம்புக்கு உட உடற்பயிற்சி கொடுக்குறோம் அதனால உடம்புக்கு ஒரு நன்மை ஏற்படுது ஆனால் மனசுக்கு சாப்பாடு மனசை எப்படி குளிப்பாட்டுறது மனசில் நிறைய அழுக்க வேற சேர்த்து வச்சுருக்காங்க ஆ மனசை சரி பண்ணணும் அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது அது இந்த முமுக்ஷு சொல்ல ஆரம்பித்தேன் இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் தர்ம புருஷார்த்தம்ங்கிறத பற்றி பேசினோம் தர்ம புருஷார்த்தத்தை பண்ணினவனுக்கு இந்த மோட்ச புருஷார்த்தத்தில் ருச்சி ஏற்படும் மோக்ஷம்னா என்ன சுவாமி அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம் ஆன்மீக துறையில் மோக்ஷரூபம் மோக்ஷாதனம் நேச்சர் ஆஃப் மோக்ஷா இங்கிலீஷில் லிபரேஷனுங்கிறாங்க ஃப்ரீடங்கிறாங்க அப்சல்யூட் ஃப்ரீடம்ங்கிறாங்க மோக்த்தோட ஸ்வரூபம் என்ன மோக்ஷத்துக்கு சாதனம் என்ன இதில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு இந்த கருத்து வேறுபாடை கொஞ்சம் தெளிவுபடுத்தினாத்தான் நாம் இந்த ஆத்மபோதத்தை தொடர்ந்து படிக்க முடியும் இதை முதல்ல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் முமுக்ஷுக்களுக்கு ஆத்மபோதம் சொல்கிறேன் முமுக்ஷுன்னா யாரு அப்படின்னு கேட்டால் நான் ஒரு உயிர் நான் ஒரு உயிர் மறுபடியும் எனக்கு இந்த மனசோட சம்பந்தம் இருக்கப்படாது ஞாபகம் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் நமக்கு மனசோட இருக்கிற சம்பந்தம் தான் நல்லா யோசிக்கணும் மனசில் வந்து உங்களுக்கு ரெண்டும் உண்டு எப்படி ராத்திரி உண்டோ பகல் உண்டோ விவகாரத்தில் லாபம் உண்டோ நஷ்டம் உண்டோ உடம்புக்கு இளமை உண்டோ முதுமை உண்டோ அது மாதிரி மனசுலையும் இன்பம் துன்பம்ங்கிறது கண்டிப்பா உண்டு யாரும் தடுக்க முடியாது இவ சாஸ்திரத்துல ஒரு லக்ஷணம் என்ன சொல்றாங்க மோட்சத்தை பத்தி சொல்ற போது துன்பம் இல்லாம வாழ் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான் அதுதான் பேர் மோக்ஷம்னு வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் துக்கமே வரக்கூடாது எனக்கு உடம்போட சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் துக்கம் இல்லாமல் நான் இருக்கவே முடியாது எனக்கு வந்து சுகமும் உண்டு துக்கமும் உண்டு நான் இதிலேருந்து தப்பிக்கவே முடியாது உடம்போட எனக்கு சம்பந்தம் இருக்கும் வரையிலும் சுகதுக்கிலிருந்து நான் விடுபட முடியாது இந்த உடம்பு மாத்திரம் இல்லை சில சமயம் உடம்பு இருந்தாலும் போகாது உள்ளுக்குள்ளே மனசுன்னு ஒன்று இருக்கணும் மனசை வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது இந்த உடம்பை வந்து சுகது இதிலே வரப்போறது சுகதுக்க போக ஆயத்தனம் சரீரம் சுகதுக்க போக சாதனம் மனஹா சூக்ம சரீரம் இந்த சூக்ம சரீரமும் உயிரும் எப்பவும் சேர்ந்தே இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சூக்ம சரீரமும் உயிரும் எப்பவும் சேர்ந்தே தான் இருக்கு சூக்ம சரீரத்தையும் உயிரையும் பிரிக்கவே முடியாது ஆனால் உயிர் வேற சூஷ்ம சரீரம் வேற ஆனால் இந்த சூக்ம சரீரமும் உயிரும் பிரிக்க முடியாது ஆனால் இந்த சூக்ம சரீரத்தோடு சேர்ந்திருக்கிற உயிர் ஸ்தூல சரீரத்தை நிறைய மாத்திக்கிட்டே இருக்கு உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அடுத்தலாம் என்ன சொல்லலை நான் இப்போ உங்களுக்கு தெரியும் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் இருக்கு ஆனால் இந்த எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு சொல்கிறது யாருன்னா இந்த உயிர் சூக்ம சரீரத்தோடு சேர்ந்திருக்கிற உயிர் எத்தனை ஸ்தூல சரீரத்தை பார்த்துடுத்து எழுக்கடல் மணலை அளவீடின் அதிகம் எனது இடற்பிறவி அவதாரம் இதை முதல்ல ஒத்துக்கணும் இதை ஒத்துக்கலைன்னா பாடமே அவுட்டு ஆமாம் நான் நிறைய தடவை நிறைய உடம்பு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு உடம்புக்குள்ள தற்காலிகமாக இருக்கேன் நான் இன்னும் சரியாக இல்லைன்னா எத்தனை உடம்பு எனக்கு வரப்போறதோ தெரியாது அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ இன்னம் எத்தனை எத்தனை பிறவியோ இறைவா கட்சி ஏக்கம்பனே தெரியாது அந்த பயம் வரணும் அப்போ தான் மோட்சத்தை விரும்புவோம் பணத்துக்கு போக மாட்டோம் அர்த்த காம புருஷார்த்தத்தை விடுவோம் அர்த்த புருஷார்த்தம் மனுஷனுக்கு எல்லாம் வேணும் அதனால தான் சாஸ்திரம் நாலும் வேணுங்கிறது ஆனால் அர்த்த புருஷார்த்தமே கா சாகர புருஷார்த்தம் இல்லை காம புருஷார்த்தமே புருஷார்த்தம் கிடையாது அதனால தான் மோட்சத்துக்கு சாஸ்திரத்தில் ஒரு இன்னொரு அழகான பேர் பரமபுருஷார்த்தா மோட்சத்துக்கு அழகான பேர் என்ன பரம புருஷார்த்தா மற்ற புருஷார்த்தமம்னால் அதுக்கு கீழே தான் அபர புருஷார்த்தம் இது பரம புருஷார்த்தம் எனக்கு நாளும் வேணும் எனக்கு அடிப்படை பேசிக் நீட்ஸும் வேணும் நம்ம சாஸ்திரத்தில் எதையும் வேண்டானே சொல்லலை அடுத்த தலைமுறை வரணும்னு சொன்னால் மனைவி வேணும் குழந்தைகள் வேணும் தர்மம் வேணும் தர்ம புண்ணிய புருஷார்த்தம் வேணும் ஆனால் இதுவே அல்டிமேட் கிடையாது மறுபடியும் நான் உடம்பு எடுக்காமல் இருக்கணும் மறுபடியும் இனிமே எந்த உடம்புக்குள்ளையும் நான் போகக்கூடாது எந்த உடம்புக்குள்ளே போனாலும் எனக்கு துக்கம் நிச்சயம் பிரம்ம சரீரத்தை எடுத்தாக்கூட அந்த லெவலுக்கு தகுந்த துக்கம் எனக்கு இருக்கத்தான் போகிறதே தவிர ஆக எனக்கு சரீரம் வேண்டாம் சரீரம் வேண்டாம்னு தீர்மானம் பண்ணுறோமே அங்கே தான் முமுக்ஷுத்தமே ஆரம்பிக்கணும் எனக்கு சரீரம் வேண்டாம் ஸ்தூல சரீரம் வேண்டாம்னா ஞாபகம் வச்சுங்க சூக்ம சரீரம் அழிஞ்சால் ஒழிக ஸ்தூல சரீரம் நம்ம எடுக்கிறத தவிர்க்க முடியாது சூக்ம சரீரம் அழிந்தால் ஒழிய ஸ்தூல சரீரத்தை நாம் மறுபடியும் எடுப்பது என்பது தவிர்க்க முடியாது ஆகினால் நமக்கு என்ன ஆகணும் சூக்ம சரீரம் அழியணும் சூக்ம சரீரம்னா என்ன அது படிக்க போறணும் சூட்ச சரீரம்ங்கிறது கர்மகாண்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அதில் ஜீவபுத்தி இருக்கு எனக்கு இந்த சரீரமே வேண்டாம்ப்பா எனக்கு உடம்போட தொடர்பே வேண்டாம் உடம்போட தொடர்பு வேண்டான்னா எனக்கு உள்ளத்தோட தொடர்பு போனால் ஒழிய உடலோடு இருக்கிற தொடர்பு போகும் அப்போ உள்ளத்தோடு இருக்கிற தொடர்பு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு இங்கே தான் கேள்வி இருக்குது உள்ளத்தோடு இருக்கிற தொடர்பு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் என்னுடைய சூட்ச சரீரம் அழியணும் சூக்ஷ்ம சரீரம் அழியணும்னா சாஸ்திரம் சொல்றது இன்னொன்று காரணசரீரம் அழியணும் காரணசரீரம் அழியாம சூக்ம சரீரம் அழியாது சூக்ம சரீரம் அழியாம ஸ்தூல சரீரம் எடுக்கிறத நாம தவிர்க்க முடியாது புரிஞ்சுடுது இல்லையா விஷயம் புரிஞ்சிருக்கு அப்ப காரணசரீரம் அழியணும் காரண சரீரம் என்ன என்ன சுவாமி அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் சொல்லுகிறது காரணசரீரம் அஜானம் அப்படின்னு அஜ்ஞானம் அழிஞ்சால் தான் சூட்ச்ம சரீரம் அழியும் இதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை நிறைய நேரம் உட்காந்து யோசிக்கணும் நம்ம வழி சிந்திக்கிற முறையிலேயே நிறைய தப்பு இருக்குது நம்ம சிந்திக்கிற முறையை திருத்தினால் ஒழிய நம்ம என்ன சொல்கிறது சிந்திக்கிற முறையை திருத்தினாதான் சிந்தையே திருந்தும் அதை திருந்தெடுத்துன்னு சொன்னால் அப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய அப்ரோச்சே மாறிடும் நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதமே மாறிடும் பாருங்க நமக்கு வாழ்க்கையில் உணர்ச்சிகள் இருக்கா இல்லையா உணர்ச்சிகள் தானே பிரச்சனை இன்பங்கிறது ஒரு உணர்ச்சி துன்பம்ங்கிறது ஒரு உணர்ச்சி பொறாமைங்கிறது ஒரு உணர்ச்சி பாராட்டுதலுங்கிறது ஒரு உணர்ச்சி அன்புங்கிறது உணர்ச்சி கோபம்ங்கிறது உணர்ச்சி எல்லாமே உணர்ச்சி எல்லாம் ஃபுல் ஆஃப் இமோஷன்ஸ் நமக்கு எல்லாருக்கும் உணர்ச்சிகள் நிறைய இருக்கு இந்த உணர்ச்சிகளுக்கு காரணம் என்ன தெரியுமோ இந்த உணர்ச்சிகளை நாம் அனு அனுபவிச்சுருக்கோம் இந்த உணர்ச்சிகள் மாறணும்னு நினைக்கிறோமா இல்லையா நல்ல உணர்ச்சிகள்லாம் இருக்கணும் கெட்ட உணர்ச்சிகள் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது பர்ஸ்பெக்டிவ் உங்களுடைய பார்வை மாறினால் ஒழிய உணர்ச்சிகளை மாற்ற முடியாது உங்களுடைய பார்வை பார்வைன்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குற விதம் உடம்ப உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் உணர்ச்சிகள் அமைகிறது இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் படிச்சா உங்களை பற்றியும் உலகத்தையும் நீங்கள் பார்க்குற பார்வை மாறிடும் மாறணும் இந்த புஸ்தகத்தை நீங்கள் நான் சொல்லி கொடுக்குற இந்த சாஸ்திரத்தை தொடர்ந்து படித்தா உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் பர்ஸ்பெக்டிவ்னால் என்ன்த்தோம் உங்களை பற்றி உங்களுக்கு இருக்கிற எண்ணம் உங்கள் உறவுகளை பற்றி உங்களுக்கு இருக்கிற எண்ணம் உங்கள் நீங்கள் பார்க்குற உலகம் சமூகத்தை பற்றி உங்களுக்கு இருக்கிற எண்ணம் மாறிடும் திருஷ்டி மாறிடும் திருஷ்டி மாறியாச்சுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இமோஷன்ஸும் சேஞ்ச் ஆகும் ஆக இமோஷன்ஸுக்கும் பர்ஸ்பெக்டிவ்க்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா சம்பந்தம் இருக்கா இல்லையா நம்ம பர்ஸ்பெக்டிவ்னால் புரியறது இல்லையா அதாவது நாம் உலகத்தை உங்கள் திருஷ்டிக்கும் உங்கள் உணர்ச்சிகளுக்கும் உங்கள் பார்வைக்கும் உணர்ச்சிகளுக்கும் சம்பந்தம் இருக்குது பார்வை மாறினால் உணர்ச்சிகளும் மாறும் பார்வைன்னா புரிஞ்சிக்கிற அர்த்தத்தை சொல்கிறேன் கண்ணால் பார்க்குற பார்வையை சொல்லலை புரிஞ்சிக்கிற அர்த்தத்தை சொல்றேன் ஆக நம்ம மோக்ஷத்தை விரும்புகிறோம் மோ முமூக்ஷு உணாம்ங்கிறதுக்கு இவ்வளோ அர்த்தம் முமோக்ஷு இது முடிய போகிறது இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குதில்ல ஏன்னா என்னெல்லாம் ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு உங்களுக்கு புரியும் மோட்சங்கிறது சாஸ்திரத்தில் டிஃபைன் பண்ணியிருக்கிறது அஷரீரத்வம் மோக்ஷா அஷரீரத்துவம் மோக்ஷா ஷரீரமின்மையே முக்தி உடலற்ற நிலையே முக்தி அப்படிங்கிறது ஒன்னா எத்தனையோ டெஃபனேஷன் மோக்ஷத்துக்கு அதுல ஒரு முக்கியமான டெஃபனேஷன் அசரீரத்வம் மோக்ஷா சரீரத்துவம் பந்தஹா மோக்ஷத்துக்கு எதிர்ச்சொல்லும் புரிஞ்சுக்கணும் மோட்சத்துக்கு எதிரொல் பந்தஹா பந்தம் மோக்ஷம் பாண்டேஜ் என்னெல்லாமோ உணர்ச்சிகள்னா இருக்கு நமக்குள்ள எல்லாம் வர்ணிக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய இருக்குது அப்புறம் என்ன சொல்கிறது நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் குழந்தைகள்லாம் கூட வந்துடுத்துங்கிற சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க ஏன்னா அதுக்கு நிறைய லோடு வேகப்பட்ட லோடு ஏற்றினா அது என்ன பண்ணும் பாவம் அதுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது குழந்தைக்கே வந்துவிடுது ஸ்ட்ரெஸ் நிறைய வேலையை அப்போ காரண சரீரம் அழிஞ்சா தான் ஸ்தூல சரீ சூக்ம சரீரம் அழியும் சூக்ம சரீரம் அழிஞ்சா தான் ஸ்தூல சரீர சம்பந்தம் கோகம்னு படிச்சுட்டோம் தெரிஞ்சுன்னு இந்த காரண சரீரத்துக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன் அஜ்யானம்னு சொல்லி வச்சுருக்கேன் இதெல்லாம் நீங்கள் வரிசையாக ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இந்த மோட்சங்கிறத எல்லாரும் என்ன ரெஃபைன் பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் புஸ்தகங்களில் பார்த்திங்கன்னா மூணு விதமாக இருக்குது மூணு விதமாக இருக்குது ஏன்னா நிறைய அபிப்பிராயங்கள் நமக்குள்ளே இருக்குது இந்த வரும்போது நிறைய கொஞ்சம் புரியாத பகுதியெல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் அதை ஒரு மாதிரி நான் இதை சரி பண்ணணுங்கிற எண்ணத்தில் நான் இந்த விஷயத்தை கொஞ்சம் விரிவாகவே சொல்கிறேன் கர்மகாண்டிகள்லாம் இருக்காங்க ரிச்சுவலிஸ்டிக் அவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய யாகங்கள் ஹோமங்கள் வழிபாடுகள்லாம் பண்ணினால் இந்த உடம்பில் இருக்கிற உயிரானது என்ன இந்த உடம்பு எடுக்காமல் வேறு ஒரு உடம்பை எடுத்துக்கிண்டு பர்மனெண்ட்டாக சொர்க்கத்துலேயே இருக்குங்கிறோம் எட்டர்னல் ஹெவனா அப்படின்னா சில பேர் சொல்கிறாங்க இல்லையா எட்டர்னல் ஹெல் எட்டர்னல் ஹெவன் அதனால் வந்து சொர்க்கத்தில் போய் இருப்போம் அப்புறம் நமக்கு வாழ்க்கையே மாறாது வேறு உடம்பே கிடைக்காது அதுதான் முக்கியம் வேறு உடம்பே வராது இந்த உடம்பே பர்மனென்ட் இந்த உலகத்தில் இந்த உடம்பு பர்மனெண்ட் இல்லை அந்த உலகத்துக்கு போயாச்சுன்னா அது ப அது லாஜிக்கலாக ஒத்துக்க முடியாதுங்கிற சமாஜானம் வேறு அவங்க சொல்கிறாங்க அந்த சரீனை எடுத்துகிட்டு சொர்க்கத்தில் போயிட்டோம்னா அப்புறம் வந்து நாம் இங்கே நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணி இந்த உயிருக்கு வந்து நல்ல உடம்பு கிடைக்கும் சொர்க்கத்தில் போயிட்டோம்னா ரொம்ப நாள் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்புறம் வாழ்க்கையில் வேற மாறவே மாறாது சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்போம் அதுதான் மோக்ஷம் அப்படிங்கிறது ஒரு சாராருடைய கருத்து அப்புறம் இன்னொரு சாரார் இவங்க தான் நிறைய பேர் சொல்கிறோம் கடவுள்ன்னு ஒருத்தர் இருக்கார் கடவுள் இருக்கார் ஈஸ்வரன் இருக்கார் அந்த ஈஸ்வரனை இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மா கிட்ட பக்தி பண்ணணும் பக்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நீ நிறைய துளசியோ வில்லமோ சுவாமிக்கு நிறைய போடணும் நிறைய பூஜை பண்ணணும் அவரை நீ தியானம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணினியானா நீ இந்த உடம்புலேருந்து செத்து போகிற போது இந்த உடம்பு சூக்ம சரீரத்தோடு கிளம்பி போய் அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு அனுகிரகம் கிடைச்சி அது இறைவனையே இறைவன் திருவடியிலே இருக்கும் இதுதான் மோக்ஷம் யாருக்கு பக்தர்கள் சொல்கிற மோக்ஷம் மோக்ஷரூபம் என்னென்னா ஜீவன் ஈஸ்வரனோட சேர்ந்துடுறது இந்த உயிர் கடவுளோட சேர்ந்துடுறது இந்த உயிருக்கு நல்ல உடம்பு கிடைச்சி சொர்க்கத்திலேயே இருக்கிறது மோக்ஷங்கிறது ரிச்சுவலிஸ்டிக் பீப்புளுடைய அபிப்பிராயம் அவங்களுடைய மோக்ஷம் என்ன சொர்க்கலோக சுகம் அதுதான் மோக்ஷம் அதுக்கு சாதனம் என்ன கர்மா யாகங்கள் யஜ்யங்கள் வழிபாடுகள் இது மாதிரி பண்ண வேண்டிய அப்புறம் இன்னொரு குரூப்போடது என்னது நீ இறைவனை அடையிறது தான் மோக்ஷம் அது இப்போ இல்லை செத்து போன பிறகு நீ இந்த உடம்புலேருந்து உயிர் போகும் உயிர் போய் கடவுளை அடைஞ்சிடும் அதுக்கு நீ இங்கே சில சாதனைகளெல்லாம் பண்ணணும் பண்ணி ஞானம் அடைஞ்சிடும் சில பேர் தியானத்தை சாதனையாக சொல்கிறாங்க சில பேர் பூஜைய சாதனையா சொல்கிறாங்க சில பேர் அதெல்லாம் தேவையே இல்லை அவனுடைய திருநாமத்தை ஓதிக்கொண்டே இரு இந்த உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சவுடனே நீ இறைவனே அடைந்து விடுவாய் நாராயணான்னு சொல் சிவசிவான்னு சொல்லு ராமராமான்னு சொல்லு கிருஷ்ணகிருஷ்ணான்னு சொல்லு நிச்சயமாக உனக்கு மோக்ஷம் மோட்சம் புரியறது முதல்ல எது மோட்சங்கிறது புரியல இப்படி அவர்களுடைய கருத்து ஆத்மபோதத்தில் சொல்வது அப்படி இல்லை ஆக மோக்ஷரூபத்தை ஒழுங்காக டிஃபைன் பண்ணணும் மோக்ஷம் என்றால் என்ன உயிர் உயிர் உள்ளத்திலிருந்து விடுபடுவதே முக்தி அப்படியே வச்சுப்போம் உயிர் உள்ளத்திலிருந்து விடுபடுவதே முக்தி உள்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணணும் சூட்ச சரீரத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்னா காரணீரம் அழியணும்னா காரணசரீரம் அழியறதுக்கு என்ன பண்றதுங்கிறது தான் சிக்கல் அதிகமாயிடுச்சு ஆஹ் மோக்ஷஸ்வரூபத்தை டிஃபைன் பண்ற ஒருத்தன் சொர்க்கா மோக்ஷாங்கிறான் இன்னொருத்தன் வந்து என்னன்னா இறைவனை அடையிறதா மோக்ஷங்கிறாங்க ஆனா இப்ப நாம படிக்க போற இந்த புஸ்தகத்தில் மோக்ஷம் என்பது உயிர் வந்து இந்த இருந்து கிளம்பி போன பிறகு அடையிற நிலை அல்ல இங்கேயே இப்பவே புரிஞ்சிக்கிற விஷயம் என்ன இங்கே அப்ரோச் எப்படின்னா அவங்களெலாம் என்ன சொல்கிறாங்க இந்த வாழ்க்கை உண்மை நாம் அனுபவிக்கிற இன்பத் துன்பங்களும் உண்மை அதுக்கப்புறம் நாம் அடைய போகிற முக்தியும் உண்மை அப்படிங்கிறது அந்த கட்சி இந்த கட்சி தான் பலமான கட்சி ஸ்ட்ராங் கட்சி இது இங்கே ஆத்மபோதத்தில் ஆதிசங்கர் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் கடினந்தான் இது மனசில் வாங்கிக்கிறதுக்கும் ஜீரணம் பண்ணுறதுக்கும் ரொம்ப கடினம் நிறைய பேரால் இது முடியாது அதனால தான் நிறைய பேர் இந்த கட்சிக்கு வர்றதில்லை வந்தாலும் இந்த கட்சி சரியாக புரியறதில்லை இவர் என்ன சொல்கிறார் யார் சொன்னால் இந்த வாழ்க்கை உண்மைன்னு நம்ம பிறந்திருக்கிறது நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது இதெல்லாம் ஒரு மாயத்தோற்றம் பந்தம்ங்கது மிச்சியான்னு விடுறார் பந்தத்தை சத்தியம்னு நினச்சாத்தானே மோக்ஷ சத்தியத்துக்கு போகணும் பந்தஹா மித்யா யார் சொன்னால் நீ பிறந்திருக்கேன் யார் சொன்னால் நீ கஷ்டப்படுறேன்னு நீ கஷ்டப்படுறதுங்கிறது உண்மையா எப்படி பாருங்கள் இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நினைக்கிற நீ உண்மையே கிடையாது நீ பிறக்கவே இல்லை நீ சாகவே இல்லை இப்ப நீ கேட்டுருக்கிய நீ கேட்கவும் இல்லை நான் சொல்லவும் இல்லை இதை யோசிச்சுப்பார் அப்படின்னா யார் ஒத்துப்பா உண்மை அதுதான் மாண்ட் படிச்சிங்கன்னா தெரியும் முக்தி என்பது ஆதிசங்கர சொல்றது அடையப்படுவதல்ல அறிந்து கொள்ளப்படுவது மோட்ச சாதனம் ஞானம் நிறைய பேர் மோக் சாதனை என்ன சொல்றாங்க கடவுளை தெரிஞ்சு கடவுளிடத்தில் பக்தி இதுதான் மெஜாரிட்டி குரூப் இதுதான் கம்ஃபர்டபுள் நிறைய பேருக்கு இதுதான் சௌரியம் வாழ்க்கையை உண்மை இல்லைன்னு சொல்லவே முடியலையே சுவாமி அதெல்லாம் அசிமுலேட்டே பண்ண முடியல ஜீரணமே பண்ண முடியாத சமாச்சாரம் அதனால் நான் வாழ்ந்துட்டுருக்கேங்கிறது உண்மை என் கஷ்டமும் உண்மை என் சுகமும் உண்மை கடவுளும் உண்மை கடவுளை ஒத்துக்கிறான் ஸ்ரத்தாவான் ஈஸ்வரனும் உண்மை என் கர்மாவும் உண்மை அவரை அடைய போறேங்கிறதும் உண்மை அடைஞ்ச பிறகு நான் திரும்பவும் பரவாயில்ல இந்த மோக்ஸ்வரூபங்கிறது என்னூபம் மோக் மோக் சாத்தியமா சித்தமான பெரிய விசாரம் மோக் என்பது சாத்தியமா சித்தமா ஆதிசங்கரோட அபிப்பிராயப்படி மோக்ஷம் சாத்தியம் அல்ல மோக்ஷம் சித்தம் ஆதிசங்கரர் தன்னுடைய அபிப்பிராயம் சொல்லல இது வேதத்தோட அபிப்பிராயங்கிறார் ஆதிசங்கரர் தான் சொன்னார் சொன்னா பிரச்சனை ஆயிடும் ஆதிசங்கரருக்கு தாத்தா கௌடபாதாச்சாரியர் அவரே சொல்லிடுறார் இந்த விஷயங்களெல்லாம் மாயா மாத்திரமிதம் துவைத்தம் அத்வைத்தம் பரமார்த்ததா ஆக மோக்ஷம் என்பது அடையப்படுவது அல்ல மோக்ஷம் என்பது அறிந்து கொள்ளப்படுவது இதை பற்றி நான் இடையிலடையில் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் இப்போ உங்களுக்கு முதல்ல சொல்லி வச்சுருக்கேன் இது அத்வைத்த சித்தாந்தத்தினுடைய அப்ரோச் ஆதிசங்கரால் நன்கு விளக்கப்பட்ட அத்வைத சித்தாந்தத்தினுடைய அணுகுமுறை மற்ற ஆச்சாரியருடைய அணுகுமுறை எல்லாம் மோட்சம் என்பது சாத்தியமாகும் ஒரு உயிர் அடையப்பட வேண்டியது இங்கே என்ன சொல்றோம் இது அடையப்பட்டது அறிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே அதுவாகத்தான் நாம் இருக்கிறோம் ஆகையினால முமுக்ஷூணாம் அபேக்ஷோயம் மோக்ஷத்தை விரும்புகிறவர்களுக்கு ஆத்மபோதம் உபதேசிக்கப்படுகிறது அல்லை இங்கே மோட்சம் என்ன மோட்சம் மோட்சங்கிறது அறிவால் புரிஞ்சுக்கிறது மோட்சம்தான் எப்போவும் இருக்குது நாம் வந்து பந்தத்தை கற்பனை பண்ணின்ட்டோம் நான் உடம்புன்னு என்னை தப்பாக நினச்சுன்னுட்டேன் எனக்கு வந்திருக்கிற சுகமெல்லாம் உண்மை துக்கமெல்லாம் உண்மையு தப்பாக நினச்சுனுட்டேன் உண்மையிலேயே இதெல்லாம் உண்மை இல்லை ஏன்னா எத்தனை சுகத்தை நான் பார்த்துருப்பேன் எத்தனை துக்கத்தை பார்த்துருக்கேன் ஒரு சுகமும் நிற்கல ஒரு துக்கமும் நிற்கல இனி இப்போ இருக்கிற சுகமும் துக்கமும் இருக்க போகிறது இல்லை ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் வரப்போகிற சுகதுக்கமும் அதுக்கு பின்னால் வர ஃப்யூச்சரில் இருக்க போகிறது இல்லை இல்லாததுக்கு போய் நான் ஏன் இப்படி உயிர் கொடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் புரியுறதா சிந்திக்கிற முறை ஆதவ் அந்தேஜ என் நாஸ்தி வர்த்தமானே எது தொடக்கத்துலேயும் இல்லையோ எது முடிய பின்ன இல்லையோ ஐய இருக்கிற போதும் இல்லாததுக்கு சமானம்னார் கௌடபாதாச்சாரியர் ஆ இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை முறையில் நாம் சிந்திக்க போகிறோம் ஆகையினால அவர் சொல்கிறார் முமுக்ஷூணாம் விவேக சூடாமணியில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் இருக்குது முமுக்ஷுத்வம்னா என்ன அப்படிங்கிறது அழகாக டிஃபைன் பண்ணுறார் ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில் மோட்சத்தை விரும்புதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த புஸ்தகத்துலேயும் இப்படி இல்லை விவேக சூடாமணியில் மாத்திரம் அப்படி ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது என்ன ஸ்லோகம் அது ஸ்லோகத்தை சொல்கிறேன் அதாவது அந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை சொல்கிறேன் அதுக்கு பிறகு அதோடய ஸ்லோகத்தை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் அதனால் ஸ்லோகம் என்ன சொல்கிறது இந்த இன்டிவிஜுவாலிட்டி இருக்குது இல்லையா என்ன அர்த்தம் நான் தான் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த தான்ங்கிறது ஒன்று இருக்குது அகங்காரம் அதுக்கு சம்ஸ்கிருத்தில் பேர் அகங்காரம் முதல் உடம்பு வரைக்கும் நான்கிறதுலேருந்து உடம்பு வரைக்கும் அறியாமையினால கற்பிக்கப்பட்ட பந்தங்களை தன்னுடைய உண்மை வடிவை உணர்வதன் மூலம் விட்டுவிடுவதற்கு பெயர் விட்டுவிட விரும்புவதற்கு பெயர் முமுட்சுத்துவம் இந்த மோக்ஷ்னு ஒரு தாத்து இருக்கு சம்ஸ்கிருத பாஷையில் மோக்ஷம்ங்கிறோமே இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு ஒரு மீனிங் என்னன்னு கேட்டா துக்கத்திலிருந்து விடுபட விரும்புறது முமுட்சுத்துவம் மோக்ஷம் என்றால் துன்பத்திலிருந்து விடுபடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் துன்பத்தை விடுதல் துன்பத்திலிருந்து விடுபடுதலுக்கும் துன்பத்தை விடுதலுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா முமுட்சுத்துவம் ம்சங்கறதுக்கு அர்த்த ஒரு தாத்துவ வச்சுண்டு விடுபடுறதுன்னு ஒரு அர்த்தம் மோக்ஷனா விடுறதுன்னு ஒரு அர்த்தம் கிவப்னு அர்த்தம் விடுபடுதல் அப்படிங்கிறதுக்கும் விடுதல்ங்கிறதுக்கும் அர்த்தம் வித்தியாசம் இருக்கு அதனாலதான் வீடுங்கிறதையே என்ன சொல்றாங்க விடு என்பது நீண்டு வீடு என்பது ஆயிற்று நாங்க விடுறது ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்னர் திருவள்ளுவர் அற்றது பற்றனில் உற்றது வீடு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நம்மாழ்வார் அற்றது பற்றனில் உற்றது வீடு இது பெரிய சாதாரண சொல்லுலது பார்க்கத்தான் சாதாரணமாக தோன்றது இது சொன்னது நம்மாழ்வாரா இருந்தாலும் இது அத்வைதப்படி நம்ம விளக்கிடுவோம் ஈஸியாக அற்றது பற்றனில் உற்றது வீடு அஹம் முமுத்தம் அப்படிங்கிறதுக்கு ஆதிசங்கரர் சொல்றது விவேக சூடாமணில அகங்காராதி தேகாந்தான் கல்பித்தான் இச்சாம முத அகங்காராதி தேகாந்தான் அகங்காரம் முதல் தேகம் வரையிலும் கற்பிக்கப்பட்ட அஜானத்தின் விளைவாகிய பந்தங்களையெல்லாம் தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்வதன் மூலம் விட்டுவிட விரும்புவதற்கு பெயர் முமுக்ஷுத்வம் அப்படிங்கிறது எனக்கு இந்த இண்டிவிஜுவாலிட்டியை விடணும்னு நினைக்கிறேன் பாருங்க ஆசைப்படுறேன் என்னுடைய இந்த இண்டிவிஜுவாலிட்டி நான்கிற எண்ணம் தான்கிற அந்த எண்ணத்தை விடணும்னு நினைக்கிறேன் இல்லையா அதுக்கு பெயர் தான் சுருக்கமாக சொன்னால் என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நான் விடணும்னு ஆசைப்படுறதுக்கு பேர் முமுக்ஷுத்தம் இந்த அகங்காரத்தை லயப்படுத்துறது சாதனங்கள் பக்தி சாதனங்கள் அகங்காரத்தை விசாரம் பண்ணி அகங்காரத்தை அறிவால் அழிக்கிறது ஞான சாதனம் பக்தியிலலாம் என்ன பண்ணுவோம்னா அகங்காரத்தை லயம் பண்ணிவிடும் பகவானை பூஜை பண்ணி பண்ணி பகவான் நினச்சி நினச்சி இந்த அகங்காரத்தை மறந்துடுவோம் மறந்துடுவோம் லயம் பண்ணுவோம் ஆனால் வேதாந்தத்தில் இப்படி உட்கார்ந்தது ஆத்மபோதம் படிக்கிறதுனால என்னன்னா அகங்காரத்தை விச்சாரம் பண்ணி அகங்காரத்தை நாசம் பண்ணிடுவோம் அறிவால் அழிச்சிடுவோம் அப்புறம் இந்த உடம்பு அகங்காரம் என்ன எரிஞ்ச கயிறுக்கு சமானம் என்ன ஒன்றுமே பண்ணாது என்னுடைய அகங்காரம் என்னையே ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் கடினம் இந்த விஷயம் ஆனால் இதுதான் சித்தாந்தம் இதை படிக்க போகிறோம் நாம அப்போ இந்த ஸ்லோகத்தை நான் பூர்த்தி பண்ணுறேன் முமுக்ஷூணாம் அபேக்ஷிய மோட்சத்தை விரும்புபவர்களுக்காக என்னெல்லாம் சொன்னீங்கிறது மறந்துடக்கூடாது அர்த்த புருஷார்த்தம் காம புருஷார்த்தம் தர்மபுருஷார்த்தம் இப்போ என்ன சொல்கிறான் மோட்சத்தை விரும்புகிறவன் எனக்கு அர்த்த வேண்டாம் காம வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் அனுபவித்து முடிச்சுட்டான் தர்ம வேண்டாம் எனக்கு இனி சொர்க்கமும் வேண்டாம் எந்த சுகமும் வேண்டாம் இங்கேயே இப்பவே நான் முக்தி அடைய விரும்புகிறேன் இந்த நான்கிற எண்ணத்தை அறிவால் அழிக்க ஆசைப்படுறேன் அந்த ஆசைப்படுறதுக்கு நம்ம சில வேலையெல்லாம் ஆசைப்பட்டால் போகாது அதுக்கு நிறைய வேலை பண்ணணும் அப்போ தான் வந்து என்ன இந்த அகங்காரம் இருந்தும் இல்லாமல் பண்ணுறது அது ஒரு நிழல் தான் இருக்குமே தவிர இதுக்கு நிஜம் இருக்காது உங்கள் அகங்காரத்துக்கும் மதிப்பு கிடையாது இந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சுணுட்டால் இந்த அகங்காரத்துக்கும் மதிப்பு கிடையாது இந்த அகங்காரம் சந்திக்கிற எந்த அகங்காரத்துக்கும் மதிப்பு கிடையாது ஏன்னா இந்த அகங்காரத்துக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் அக மதிப்பு எடுத்துட்டு உங்கள் அகங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நான் சம்சாரி ஆகிடுவேன் என்னோடய அகங்காரத்தை நாசம் பண்ணுற அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருடைய அகங்காரத்தையும் நான் பாதை பண்ணிவிடுறேன் பாதைன்னா அது அறிவால் அழிக்கிறதுன்னு பேர் உங்கள் எல்லாருடைய உணர்ச்சிகளோ எதுவுமோ உங்களுடைய எதுவுமோ எனக்கு என்னுடைய எண்ணங்களோ எதுவுமோ எனக்கு முக்கியம் இல்லை யாரு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கடினம்தான் ஆனால் புரிஞ்சுனுட்டால் அழகாக ஹேண்டில் பண்ணது ஆக மோக்ஷம் என்பது இங்கேயே இப்பொழுதே உணரப்படுவது நவ் அண்ட் ஹியர் அதுதான் சொல்ல போகிறது மணியாச்சு அடுத்த ஸ்லோகத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அப்போ இந்த ஒரு ஸ்லோகத்துக்கே நமக்கு டைம் போயிடுச்சு ஆக தபோபிகி க்ஷீண பாப்பானாம் சாந்தானாம் வீதராகிணாம் முமுட்சுணாம் அபேட்சிய அயம் ஆத்மபோதா விதீயத்தே இனிமேல் அடுத்த ஸ்லோகத்திலேருந்து மோக் சாதனத்தை சொல்ல போகிறார் ஏன்னா இங்கே மோட்சத்தினுடைய ஸ்வரூபம் சித்தமாக இருக்கிறதுனால சாதனம் ஞானம் எத்த சாத்தியம் தத்திர கர்ம எத்த சித்தம் தத்த ஞானம் சங்கராச்சாரர் இதை கடோபனிஷத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் அப்பறம் சேத் பிராப்தவியம் பரம் சேத் ஞாத்தவியம் சேத் கர்த்தவ்யம் சித்தம் சேத் ஞாத்தவ்யம் அடையப்பட வேண்டுமானால் அதாவது பாஹ்யக்கிரது காய்கக் கிரியையோ மானசக் கிரியையோ தேவைப்படும் இங்கே அடையப்படுவதில்லை ஏற்கனவே அடையப்பட்டிருக்கிறது அதை அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் அதற்கு சாதனம் ஞானம் ஞானத்துக்கு சாதனம் விசாரம் விசாரத்துக்கு சாதனம் அடுத்த ஸ்லோகங்கள் தொடங்குகிறது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாரொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹீ ஹரி ஓம் ஆதிகருநீ